வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியில் இருந்து அணுக்கிட்டு உற்சாகம் உள்ளவனை தடை செய்வதில்லை மாறாக அவனுக்கு ஊக்கத்தை ஊட்டுகிறது ஆம் உற்சாகம் உள்ளவனை தடை செய்வதில்லை மாறாக அவனுக்கு அது மேலும் ஊக்கத்தை ஊட்டுகிறது என்கிறார் ஹில்லர் நன்றி வணக்கம்